ி தோத்தேற்றைக்கணாயீமே நமனம் சிநானேத் ஜாத்தவியமவிஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஈஸ்வரஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு அர்ஜுனங்கிட்ட இந்த ஏழாவது அத்தியாயம் ஞான விஜான யோகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் என்னை பற்றின ஞானத்தை சந்தேகத்துக்கிடமில்லாமல் முழுசா தெளிவாக சொல்கிறேன் நீ பொறுமையாக கேடுப்பா அப்படின்னு சொன்னார் இங்கே மேலும் அதை பற்றியே கொஞ்சம் விரிவாக சொல்கிறார் அகம் இதம் வக்ஷாமி நான் இதை உனக்கு சொல்லுகிறேன் இதைங்கிறத இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னால் அதாவது இந்த ஈஸ்வர ஜானத்தை நான் உனக்கு உபதேசிக்க போகிறேன் இது பிரதிஜா நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு முதல்ல சொல்கிறது என்ன சொல்ல போகிறேன் அதனால் உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு அதை பெறத்துக்கு என்ன தகுதி இதெல்லாம் ஒரு ஒரு அத்தியாயத்திலையும் பெரும்பாலும் பார்க்குறோம் அதாவது விஷயம் பிரயோஜனம் அதிகாரி அதிகாரின்னா தகுதி என்ன விஷயத்தை சொல்ல போகிறேன் அதுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அது யாருக்கு இந்த விஷயம் புரியும் யாருக்கு இதனுடைய பிரயோஜனம் கிடைக்கும் இது அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறார் பகவான் அகம் நான் தே உனக்கு ஞானம் வக்ஷியாமி சவிஜானம் ஞானம் வக்ஷியாமி அசேஷத்தகா வக்ஷியாமி நான் உனக்கு ஈஸ்வரனை பற்றின ஜானத்தை சொல்லித்தர போகிறேன் அதாவது சாஸ்திரத்திலிருந்து ஸ்ருதி யுக்தி பிரமாணங்கள் மூலம் உனக்கு ஈஸ்வரனை பற்றின லக்ஷணத்தை எல்லாம் உனக்கு சொல்லித்தர போகிறேன் இங்கே ஞானம்னு சொன்னால் ஈஸ்வர ஜானம் சவிஜானம் அப்படின்னா விஜானத்தோடு கூடின ஞானத்தை உபதேசம் பண்ண போறேன் ஈஸ்வரன் வேறு எங்கேயும் இல்லை உன்னுடைய ஸ்வரூபமாகவும் அவர் இருக்கார் ஜீவனுக்கு அந்நியமாகவும் இல்லைங்கிற உண்மையையும் நான் சேர்த்து சொல்லித்தரப்போகிறேன் அதில் உனக்கு புரிஞ்சுட போகுது ஈஸ்வரன் நமக்கு அந்நியமாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன் ஆனால் அந்த அந்நியமாக இருக்கிறதுங்கிறது ஒரு தோற்றம்தான் உண்மையிலேயே ஈஸ்வரனுக்கு அந்நியமாக ஒரு வஸ்துவும் கிடையாது ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபம் பரபிரம்மஸ்வரூபம் அந்த பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய கோணத்தில் பார்த்தா நீயும் அந்த பரபிரம்மந்தான் அப்படிங்கிறத உனக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர போகிறேங்கிறார் ஆக நம்ம ஆரம்பத்தில் இதுக்கு சில அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஞானங்கிறது சகுண பிரம்ம ஜானம் சவிஜானம்ங்கிறது நிர்குண பிரம்மஞ்ஞானம் ரூபஞ்ஞானம் அரூபஜானம் அரூபஜான திருஷ்டியில் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் ரூபஞானத்தும் போது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறையாக தோன்றுகிறது இதெல்லாம் மிச்சம் மீதி இல்லாமல் தெளிவாக சொல்றேங்கிறார் அசேஷதா வக்ஷியாமி ஏற்கனவே முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் சமக்ரம்னர் இங்கே அசேஷதா அசேஷதஹான்னு சொன்ன சமந்ததா அசேஷதான்னா சமஸ்தகா முழுசா சொல்லிவிடுறேன் வக்ஷியாமி கதயிஷியாமி ரெண்டாவது வரியில் இந்த ஞானத்தோட பிரயோஜனத்தை சொல்றார் யக்ஞாத்வா நேக பூயோன்யத்து ஞாத்தவ்யம் அவசிஷ்யே யக்ஞாத்வா நதை அறிந்து விட்டால் இஹ் மனித வாழ்க்கையில் இப்பிறவியில் பூயகா அந்நத்து ஞாத்தவ்யம் ந அவசிஷ்யே மறுபடியும் வேற ஒன்றை அறிய வேண்டும் என்பது இருக்கவே இருக்காது வேற ஒன்று அறியிறதுனா என்ன வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது சாதனம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இதுவே முழுமையான அமைதியையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் நல்ல பாதுகாப்புணர்வையும் இது நன்றாகவே கொடுத்துவிடும் எனவே பூயகான்னா மீண்டும் அந்நத்து வேறு ஞாத்தவ்யம் அறியப்பட வேண்டியது ந அவசிஷத்தே எதுவும் மிச்சம் மீதி இருக்காது இதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில் மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் பந்த ஹேத்து தான் இது ஒன்று தான் மோக்ஷேத்து அப்படிங்கிறதுனால இதனுடைய பலனை அழகாக சொல்கிறார் இந்த உண்மையை அறிந்து விட்டால் வேறு எதையும் நமக்கு அறிய வேண்டிய அவசியமே இருக்காது எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்கு நம்ம துன்பமில்லாத இன்பத்தை இடைவிடாத உணரணுங்கிறது தானே நம்முடைய குறிக்கோள் அதுக்கு இது பயன்படும் அதுக்கப்புறம் வேறு ஒரு சாதனமும் தேவையில்லைன்னு அர்த்தம் இப்போ நம்ம இப்படி படிக்கணும் எந்த ஒரு அறிவை அறிந்து பிறகு அறியப்பட வேண்டியது எதுவும் இருக்காதோ அத்தகைய விஜானத்தோடு கூடிய ஜானத்தை உனக்கு நான் முழுமையாக சொல்லி கொடுக்கப் போகிறேன் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் இதில் என்ன போனே அதனுடைய பிரயோஜனம் என்னங்கிறத அத்தமா பகவான் உபதேசம் பண்ணி இருக்கிறார் இது நன்றாக நாம புரிஞ்சுப்போம் ஜானம் தேகம் ச விஜனம் இதுஞாத்யாசிஷே